அடுத்த அடுத்தம்ம கண்டிவியாணியில் ஆதி கொஞ்ச கொஞ்சமா வந்து அந்த அம்பாளு கழுத்தை சொல்றது கிரீவான பேரு கழுத்துக்கு அழகான கழுத்து உள்ளவன் தான் அவனுக்கு சுக்ரீவன் பேரு கழுத்து அழகா இருந்தா மட்டும் போறாது அதுல இருக்கக்கூடியதான வார்த்தை மதுரமா இருக்கலாம் ஏன்னா அபோகா நாம் கண்டா அப்படின்னு அந்த கண்டஸ்தானத்துல இருந்தா சத்தம் சாதாரணமா வருது அகாயிக்கு இவைகள் எல்லாமே கண்டத்துலதான் வருது இவைகள்லாம் கண்டத்துலதான் வருது வராட்சு சொ இந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் வந்து வெறுமனை கிரீம் சொல்றமே இதுக்கு ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள்லாம் உண்டு மந்திரசாஸ்திரத்துல ஒவ்வொன்னுக்கும் உயர்ந்ததான ஒரு அர்த்தம் இருக்கு அகாரமானது இவனுக்கு சத்தத்தை உண்டு பண்ண பார்த்தீங்கன்னா அகாரமானது அக்ரு வாயுது ஆகாச பீது ரேபமானது அக்னி பீது இந்த சரீரத்துல இருக்கிற அகாரமும் ரேபமும் அதுக்கு மேல இருக்கிற ஈகாரம் இருக்கு பட்ச அந்த ரெண்டையும் ஆயா அகாலமானது பிரகாச ஸ்வரூபத்தையும் தேவமானது விமர்சத்தையும் சொல்லி பிரகாச விமர்சாமியம் ஈகாரம் சொல்றாங்கதான் கிரீம் என்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பீஜம் அம்பாட்டி உருவமே கிரீம்காரமா இருக்காங்க புவனேஸ்வரி மாதா உட்கார்ந்து இருக்கிற போச பார்த்தது ஒரு காலம் மடைச்சு ஒரு கால திங்களுக்கு சுக போட்டுருக்க சமஸ்கிருத கிரீம் எழுதினா எப்படியும் அப்படி இருக்குமா அந்த கிரீவ அழகா இருக்க பழைய நாள்ல சங்கீதம் நன்னா வரணும்னா என்ன பண்ணுவா எண்ணைய கொஞ்சம் குடிச்சு நடையிலையோ சமுதிரத்துக்கள்லயோ போய் கழுத்தளவுக்கு அதுல இருந்து அதுக்கப்புறம் சாதனம் பண்ணுவான் அந்த கழுத்தளவுக்கு தலத்துல பொங்கி அப்புறம் சாதனை பண்ணுவாங்க அசுர சாதனை சரங்கிறோம் அப்படி பண்ணினார் சாரீரம்னு சரீரமான பாடி அந்த சாரீரமுன என்ன அர்த்தம் அது நன்னா பாடும் தன்மை எப்படி ஸ்பீடா இருந்தாலும் பாடக்கூடியதான ஒரு நிலை அழகாக அது விட்டு மாறாது நம்ம நாட்டுல அவ பாடி ந ஒரு ராக கரஹரப்பிரியான்னு எடுங்க சங்கராபிரமும் எடுங்கிறோம் நடக்கிறா போலயே இருக்கும் அம்சத்வனி அதுக்கு பேரு வச்சிருக்கோம் பாருக்கும் அது எப்படி ஆவரணம் மனசுல நறுக்கானே ஆனால் அந்த ஸ்வரம் தப்பி போறானே அப்படியே வந்து நிக்குமே அது என்ன மிஷனா சார் நான் அதான் அந்த மனசுல இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இந்த பாட்டு ஆறு வரைக்கும் இந்த ஸ்வரன் அப்படின்னு தீர்மானம் அது அப்படியே நிக்கும் அதுக்கு என்ன அந்த கழுத்துடைய சுரூப்பம் நல்லா இருக்கும் தாமரை மாதிரி இருக்கு ஒரு முகம் தங்களுடைய முகம் அந்த தாமரைக்கு பிடிச்சது கீழே ஒரு நாணம் இருக்கும் ஐயா அது மாதிரி இருக்கா கழுத்து தவமுகத்தே முக கமலநாதியமும் அது எப்படி இருக்கு கழுத்த விடவளையல் இருக்கு விடவளையா இருக்கிற கழு கழுத்து காலாக அப்படி என்ன பண்ணிருக்க அகரு வாசன திரவியம் அந்த அகருங்கிற வாசன திரவியத்தை சேர்த்து வைக்கிறதுனால தான் அகர் பத்தீன் ரொம்ப வாசனையா இருக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்குவோம் ஆத்தனை வந்து ஏற்றி வச்சா ஒன்னு வெறும் போகட்டா அவர வாசனையா இருக்காரு ஏன்னா அவன் டிரெஸ்ல வாசனை இருக்கு அந்த அகர்பத்தின் அகருன்னு ஒரு அகர்பத்தின் அந்த அகர்வை அப்படியே அப்பான் பூச்சின்னு இருக்கா வெள்ள வெள்ள இருக்கிற கூடியதான கழுந்து இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே கண்ணடுறது இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அகர்வை பூச்சின்ட்டு இருக்க அது எப்படி இருக்க கற்பா இருக்க கருப்பா இருக்க கூடிய வாசன திரவியத்தை தாமரை தூண்டு மாதிரி முக்கமான தாமரையா இருக்கா இருக்கு தாமரை இருக்கு அது வெளுப்பா இருக்கான் அதுக்கு மேல இருக்கக்கூடிய தாமரை இருக்கு அது செவப்பா இருக்கு ஆனா அதுக்கு கீழே அழுக்கு இருக்கு சேத்துல முழைக்கிறது சேத்துல முழைத்தாலும் அது வெளுப்பாகவும் ரொம்ப நல்ல வாசனையோட அழையாகவும் எப்படி இருக்கோ அதே போல இங்க சேரு மாதிரி அகர் இருக்கு ஆனா அது வந்து வரக்கூடியதான் அந்த கழுத்து இருக்க பாத்தீங்கன்னா அப்படின்னு உள்ள இருக்கக்கூடியதான் அந்த தத்துவம் இருக்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை அது ரொம்ப அழா முணாளி லாலித்யம் முரணாளி தாமரை அந்த தாமரை மாதிரி லலிதமாக இருக்கு இந்த லலிதம் அர்த்தம் தானா அனுபவிச்சு கொஞ்சம் லலிதா பேர் வச்சுக்கிறான் இந்த லாலித்யம்னு தெரிஞ்சுக்கணும் லாலித்யம்னா என்ன லாலனா லலிதே யாஹோ இந்த கொஞ்சம் அம்பாள் ராஜராஜேஸ்வரி எவ்வளவு லட்ச கோடி அண்ட நாயிகாரு பதினாறு ஒரு லட்சத்தை ஒரு கோடி ஒரு கோட்டியே ஒரு லட்சத்துல பெருங்கினானிஷோன்னு புவனாவளி கண்ணு திறந்த அத்தனை அண்டங்கள் உண்டாகிறத கண்ண மூடினா வரைஞ்சி வருது அது அதிபத்திய அவ்வளவு சாம்ராஜ்யத்தை எடுக்க கொடுக்கிற நாம் என்ன பண்றாங்க இத்தனையும் பார்த்திருந்த ஒவ்வொரு கடத்திலையும் என்னென்ன பிராணிக்கு என்னென்ன வேணுமோ எது வேணும் கவனிச்சு எந்த பிராணியும் கைவிட்டு நினைச்சாலும் நினைக்காது அம்பாள் உங்களை அந்த தத்துவமோ இங்கியா உங்களுக்கு எப்பொழுது நல்லது நடக்குன்னு கருத்துன்னு இருக்கா ஆனா நம்ம திரும்பி பாக்குறது இல்லை அந்த அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்மகிட்ட இருந்தாலும் அனுகிரகத்தை நாம் பெறுவதில்லை மிஸ்டேக் இவனிடத்துலதான் இருக்கு ஆனா அப்படிப்பட்டதான அம்பாள் எப்படி இருக்க உள்ளூர் உங்கள்ட்ட இருந்திருக்க ஒரு அடி நீங்க எல்லாரும் வெளியூர்ல வேடிக்கை பாக்கிறேன் பொம்மை பாக்கிறதுக்கு ஒத்தடாவது பொ வாங்கற இடம் என்ன வாங்கற நிலையில எல்லாம் ஆயிரக்கணக்கான வேலை சொல்றேன் சார் எங்க இருந்து போறது என் பார்த்தேன் நேற்று பார்த்துட்டு இல்லையோ போடணும்னு டெய்லியும் அந்த பக்கம் வரையில பாக்குறதுல என்ன டிராபிக் என்ன பொப்பு ஏன் ஜனங்களுக்கு இன்னும் இருக்கு அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கு இருக்கூடியதான ஜோதி ரூபம் இருக்கு பத்தில அணையாத ஜோதிஷம் உள்ள இருக்க பார்க்கல அத பார்க்கறதுக்காக இந்த மந்திரம் வாணியின் மந்திரின்னு ஒரு அம்மா இருக்க எல்லாத்தையும் நீ பார்த்துக்கொண்ட நீ என்ன பண்ண போறேன்னா விளையாட போறேன்னா லலிதான் பேர் நல்லா இருக்காங்க இதுக்கு விளையாடுறதுக்காக லான எப்பொழுதுமே இனிமையாக சந்தோஷமாக மன நிறைவாக இருக்கக்கூடிய உள்ளவள் அப்படி இந்த அந்த கழுத்துல இருந்து தொங்கக்கூடியதான முத்துமாலை கழுத்துல முத்து மாலை இருக்கு அந்த கழுத்தாவது ஆரம்பிக்கிற இடத்துல சேர் மாதிரி அகரவாசம் நல்ல வாசல் இருக்கு அதுக்குள்ள ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான இனிமையான சொல் இருக்கு அதுக்கு மேல தாமரமாக வளர்ந்து இப்படிப்பட்டதான் முகத்தை பார்த்து மனுஷனுக்கு உள்ளூர இருக்கக்கூடியதான் அந்த அந்தர்யாகம் வருடம் அந்தர் முக சமாராஜ்யம் அதோட இல்லை விசேஷமாக சிவஜானம் ஆத்ம தத்துவ ஜானம் இவ்வாறுக்கு வரும் எனக்கூடியதான அம்சம் இந்த ஸ்ருத்தியில விசேஷமாக கருத்து பரமேஸ்வரன் அம்பாளை அலிங்கலம் பண்ணும் ஏற்பட கூடிய சிலப்புனால அந்த பழுத்தானது முள் மாதிரியா இருக்க உள்ள தொண்டா போல இருக்கான் புரதம்தகே கிரீவா தத்து முகியமியம் அந்த முகக்கமலம் முகம் இறக்கூடியதான தாமரைக்கு ஒரு தூண்டாட்டம் அகரு கழுத்துல பூசிட்டு இருக்கிறதுனால அதை ஏதோ சேத்துல வளர்த்த தாமரை மாதிரி பர்ஃபெக்டா இருக்கு முரணி அதே போல உங்களுடைய கழுத்து நலித்தமாக நாலு பேருக்கு இனிமையாக நல்லது கொடுக்கறா போல வகதி I will go black because of the gutter.